எூற்றி தொன்னூற்றி ஒன்பது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹா அனிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பெண்கள் இரவில் பள்ளிக்கு செல்வதற்கு நீங்கள் அனுமதியுங்கள் இதை இபுனு உமர் அதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள்